வணக்கம் நேயர்களே நன்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டில் இருந்த செந்தில்குமார் இன்று மே மாதம் எட்டாம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு ஜான் பெம்பாட்டன் என்பவர் கொகோலா என பின்னர் பெயரிடப்பட்ட ஒரு மென்பானத்தை கண்டுபிடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கரிபியன் மார்டினிக் தீவில் பெலே எரிமலை வெடித்ததில் முப்பதாயிரம் பேர் வரை கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி ஏழாம் ஆண்டு சார்லஸ் நங்கேசர் மற்றும் பிரான்கோசிஸ் கோலி ஆகிய இருவரும் பாரிஸில் இருந்து நியூயார்க் நோக்கி இடைவிடாத விமான பயணத்தை தொடங்க முயற்சித்தனர் ஆனால் அவர்கள் கிளம்பிய ஒயிட் பேர்ட் என்கின்ற விமானமும் அவர்களும் பாதி வழியில் காணாமல் போனார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மகாத்மா காந்தி அவர்கள் ஹரிஜன் மக்களின் நலனுக்காக இருபத்தி நாள் உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆண்டு இரண்டாம் உலக போரின் போது ஜெர்மன் படைகள் நிபந்தனையின்றி சரணடைந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு புகழ்பெற்ற ரீந்திர பாரதி பல்கலைக்கழகம் அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு ஆக்சிஜன் சிலிண்டர் உதவியின்றி எவரஸ்ட் சிகரத்திற்கு ஏறும் முயற்சியினை ரெயின் ஹோல்ட் மெஸ்னர் மற்றும் பீட்டர் ஹேப்லர் ஆகியோர் மேற்கொண்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சின்னம்மை நோய் முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டு விட்டதாக எனப்படும் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேசன் உலக சுகாதார நிறுவனம் அறிவித்தது இனி இந்நாளில் பிறந்த விவரம் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு ஹென்ரி ட்யூனன்ட் செஞ்சிலுவை சங்கத்தை நிறுவியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சுவாமி சின்மயானந்தா இந்திய ஆன்மீகவாதி இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ராபர்ட் ஹோர்விட்ஸ் மருத்துவத்துக்கான நோபல் பரிசு பெற்ற அமெரிக்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு மு நல்ல தம்பி ஈழத்து புலவர் இந்நாளின் சிறப்புகள் ஐரோப்பா வெற்றினாள் தென்கொரியா பெற்றோர் நாள் மற்றும் உலக செஞ்சிலுவை தினம் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நேயர்களே